பாடம் தொண்ணூற்றி ஒன்று தொழும்போது இமாமை நோக்கி பார்வையை திருப்பலாமா கிரகண தொடுகையை நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தொழும்போது நான் வாங்கியதை நீங்கள் பார்த்த சமயத்தில் நரகத்தின் ஒரு பகுதி மற்றொரு பகுதியை விழுங்கக்கூடியதாக நான் பார்த்தேன் என்று நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என ஆயிஷாரதி அல்லாஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள்